வணக்கம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மியூசிக் அகாடமி சார்பில் சங்கீத கலாநிதி என்ற விருதை சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டு இந்தியாவிற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வருகை புரியும் முதலாவது வெளிநாட்டு தலைவர் ஸ்கார்ட் மோரிசன் மூன்று என்ற செயலியை வெளியிட்ட அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆசிய சிங்க கணக்கெடுப்பை நடத்த உள்ள மாநிலம் எது இரண்டு பிபிஆர்டிஎம்எஸ் என்ற ஆன்லைன் சேவையை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு எது மூன்று நூற்றி தேசிய அறிவியல் காங்கிரஸ் எங்கு நடைபெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி